நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலேருந்து உங்கள் அன்பாலுமீலும் பருவ மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அதாவது திடீர்ட்டு வெயில் காயுது திடீர்ட்டு பனி கொட்டுது அந்த மாதிரிலாம் வரும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வாமை சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் போகக்கூடிய எளிய மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் அடுக்கலையில் இருக்கோம் கடுகு அதை எடுத்து அஞ்சு கிராம் அளவு எடுத்து அதை தேனில் குழச்சி இதை நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா பருவ மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை சளி இருமல் காய்ச்சல் விக்கல் உடல் வலி எல்லாமே காணாமல் போயிடும் என்னென்னே உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்